நச்சினி நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நச்சினியின் கதை சொல்லும் நீதி பகுதிக்காக திட்டக்குடியிலிருந்து முக்கணி என்ன நேர்களை எல்லாரும் கதை கேட்க ரெடி ஆயிட்டீங்களா ஒருத்தர் இருந்தாராம் அவருடைய மனைவி பேரு மரகதம் இவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்களா பையன் பேரு செந்தில் பொண்ணு பேரு இந்து பையனுக்கு திருமணம் ஒரு வருஷம் ஆகுது பொண்ணுக்கு திருமண ஆகி இப்பதாங்க மாசம் இருக்கும் இந்து வந்து தன்னோட மாமியார் வீட்டில தான் இருந்தா திடீர்னு ஒரு நாள் அவங்க அம்மா வீட்டுக்கு வரா ரொம்ப சோகமான முகத்தோட வரா இத பார்த்து மறக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு என்ன இவளோட முகமெல்லாம் வாடி இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னோட பொண்ணு இந்துக்கிட்ட கேக்குறா இந்து என்னமாச்சு என்ன பிரச்சனை ஏன் நீ மட்டும் வர மாப்பிள்ளை எங்க அப்படின்னு கேட்கறான் உன்னே இவ அம்மாவை முறைச்ச போய் உட்காடுறா என்னடி என்ன கேட்டுட்டே இருக்க நீ என்னை முறைச்சி பார்த்துட்டே போய் உட்காடுற அப்படின்னு கேக்குறா உடனே தன்னோட கணவரின் கோபால வந்து கூப்பிடா என்னங்க இங்க வாங்க நான் எது கேட்டாலும் இவ பதிலே சொல்ல மாட்டேங்கிறா கேட்டா முறைக்கிறா அப்படின்னு சொல்றா உடனே கோபாலும் வராரு என்னம்மாச்சு இந்து ஏன் நீ மட்டும் வந்திருக்க மாப்பிள்ளை எங்க அப்படின்னு கேட்கிறாங்க மாப்பிள எல்லாம் இனிமே வரமாட்டாரு என்னட்ட வந்து இனிமேல் என்னையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றா என்னம்மா என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள எதனால சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்றான் உடனே இருந்துட்டு அவரு பணம் நகையெல்லாம் கேக்குறாங்க ரொம்ப நல்ல மாப்பிள்ள இருந்தா என்ன கல்யாணம் பண்ணி வச்சிங்க ஆனா இப்ப என்கிட்ட நகைப்பணையெல்லாம் எடுத்துட்டு வந்தாதான் நீ வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கல்யாணத்துக்கு முன்னாடிமா ஏன் திடீர்னு இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க சரி நாங்க போய் என்னன்னு கேட்டுட்டு வரட்டுமா அப்படின்னு கேக்குறாரு உடனே அதெல்லாம் ஒன்னும் நீங்க கேட்க எல்லா பிரச்சனையும் உங்களாலதான் இன்னைக்கு நீங்க ஒழுங்கா இருந்திருந்தா எனக்கு இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றான் என்னம்மா நீ சொல்ற நாங்க என்னமா பண்ணோம் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்க அப்பா சொல்றாங்க நினைக்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஆனா உங்களோட செயல் அப்படி எதுவுமே நீங்க அன்னிக்கு பண்ண விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால அவரு நான் மட்டும் ஏன் இவ்வளவு தாராளமா இருக்கணும் உங்க அண்ணியே வீட்டு விட்டு பணம் வேணும்னு துரத்துறாங்க இப்ப நான் மட்டும் ஒண்ணுமே இல்லாம ஒன்னு நானே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து வச்சிருக்கணும்னு எனக்கு என்ன இஷ்டம் அப்படின்னு அவரு சொல்றாரு இப்ப நான் என்ன செய்யறது நீங்கதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எ கோபமா சொல் உடனே இருந்துட்டு கோபாலுக்கு பயங்கர கோவம் மரகதத்து மேல ஏடி நீ பண்ண தப்பால இன்னைக்கு நம்மளோட பொண்ணோட வாழ்க்கை பருகப்படி ஆயிடுச்சு நீ ஒழுங்கா இருந்திருந்திருந்தா இன்னைக்கு நம்ம பொண்ணோட லைஃப் இப்படி ஆயிருக்குமா நீ செஞ்சது சரியா அப்படின்னு சொல்லி அவர் மேல கோவப்படுறான் கோபால் உடனே மரகதம் வந்து தன்னோட தான் செஞ்ச தப்ப அச்சோ என்ன மன்னிச்சிருங்க தப்பு நான் கரெக்டா இருந்திருந்தா நம்ம பொண்ணோட இங்க நின்னுக்க மாட்டார்ல மாப்பிள்ளையும் மருமகளை இப்பயே நம்ம போய் கூட்டிட்டு வந்துருவோங்க அப்படின்னு மரகதம் வந்து தன்னுடைய கணவர்கிட்ட சொல்றாங்க சரின்னு போயி அவங்களும் தன்னுடைய மருமகளை போய் நேரிலேயே கூட்டிட்டு வந்துடுறாங்களாம் இத பார்த்த இந்துக்கு ரொம்ப சந்தோஷம் அன்னிய பார்த்த உடனே அவங்களை போய் கட்டி புடிச்சுக்கா உங்களோட சமையல் சாப்பிட்டு எனக்கு ரொம்ப நாளாச்சு அண்ணி இன்னைக்கு நீங்கதான் சமைச்சு தரீங்க அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா நானே இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே விருந்து பெரிய விருந்தா சமைச்சு தரேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு சமையல் இறக்கி போறாளாம் ஆஹ் உடனே கொஞ்ச நேரத்துல இந்து வந்து தன்னுடைய கணவருக்கு கால் பண்றான் என்னங்க நீங்க சொல்லி தந்த மாதிரியே நான் நாடகம் ஆடிட்டேன் அதுல சக்சஸ் ஆயிடுச்சு வந்துட்டாங்க அதுக்கு இவ இருந்துட்டு நீங்க சொல்லி கொடுத்ததுனால தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க இங்க இருக்க எனக்கு ரொம்ப போர் அடிக்குது சீக்கிரம் வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லலாம் உடனே ஆனும் சரிம்மா வெயிட் பண்ண நான் கொஞ்ச நேரத்துல வந்துறேன் சொல்லிட்டு காலை கட் பண்றேன் உடனே அவங்க அப்பா இத கேட்டுட்டு இருக்காரு நீயும்பி செஞ்ச நாடகமா சரி சரி இப்படியோ இதனால உங்க அம்மாட்டா அது வரைக்கும் சந்தோஷம் வீட்டுக்கு மருமகளும் வந்துட்டா எனவே எல்லாம் நல்லபடியாவே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல இந்துட கணவரும் வராங்க எல்லாரும் சந்தோஷமா வந்து விருந்து சாப்பிட போறாங்களா சரிங்க இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கோம் அப்படின்னா தன்வினை தன்னை சுடும் ஆக்சுவலா நம்ம செய்யற விஷயம் நம்மளே தாங்க வந்து பாதிக்கும் அதனால நம்ம செய்யற செயலை வந்து எல்லாமே நல்ல செயலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அதோட எந்த ஒரு வீட்லயுமே மாமியாரை வந்து மருமகள் அம்மாவா பாக்கணும் அதே மாதிரி அந்த மாமியார் வந்து தன்னுடைய மருமகளை பொண்ணா பாக்கணுங்க இப்படி எல்லா வீட்லயும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா எல்லாரோட வீடும் கோயிலா மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி எல்லா வீட்லயும் சந்தோஷமா இருக்கணும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்